வணக்கம் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பன்னிரண்டாவது பன்னாட்டு இந்திய விமான தொழில் கண்காட்சி நிர்மலா சீதாராமனால் தொடக்கி வைக்கப்பட்டது இரண்டு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு பள்ளியில் பயிலும் 7 மாணவர்களின் கல்வித் திறனை மேம்படுத்துவதற்கான ஏற்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் மண்வாசனை திட்டம் மூன்று பய ஆசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஹைதராபாத்தில் நடைபெற்றது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 இனி இன்றைய கேள்விகள் 1. Q.R. சாம் என்ற ஏவுகணை எங்கு சோதனை செய்யப்பட்டது 2. தேசிய அறிவியல் நாள் இந்தியாவில் என்று கொண்டாடப்படுகிறது 3. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் சந்திப்பு எங்கு நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி